அலம் இல்லமீ صلى الله وسلم على رسوله المرسلين وعلى اله واصحابه اجمعين قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد ان الدين عند الله الاسلام وقال النبي صلى الله عليه وسلم البركه ما اعطاكم او كما قال عليه الصلاه والسلام சதக்கல்லாஹும் புகழ் அனைத்தும் அல்லா என்றாவிற்கே உரித்தாகுக எம்பெருவானா சலல்லாஹா அலிக் வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாக எண்கள் தபத்தாக எண்கள் சுகதாக்கள் சுவாலிவன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுகண்ணியத்திற்கும் இறைநேசத்திற்கும் முறைத்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைய தலைப்பு ரொம்ப தேவையான தலைப்பு பாதை பழசு பயணம் புதி பாதை பழைய பாதை அல்லாவும் ரசூலும் போட்டிருக்கிற பாதை இருக்கிறதே கவர்மெண்ட் போட்டிருக்கிற ரோடு மாதிரி கிடையாது அவ்வப்பொழுது இடுத்து விட்டு மாற்றுவதற்கு அல்லா எந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்தானோ ரசூலுல்லா எந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்தார்களோ இஸ்லாமிய சமுதாயத்திற்காக அமைக்கப்பட்ட பாதைகள் குரானும் அதிகம் இதுமாவும் கியாசும் இந்த பாதைகள் பழைய பாதை என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இந்த தான் நாம் பயணம் செய்ய வேண்டும் நாம் முடிந்ததற்கு பிறகு நம்முடைய பிள்ளைகள் பயணம் செய்ய வேண்டும் எல்லோரும் பயணம் செய்கிற பாதை என்ன இந்த நாலு பாதை தான் நாளிலே இதுமாவும் கியாசும் இருக்கிறதே இதுவும் முன்னால் உள்ள ரெண்டையும் பின்பற்றி நினைக்கிற பாதை குரான் அஜீப் இதுல இல்லாத விஷயங்களில்லை உலகத்திலே யார் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவராக இருக்கிறாரோ அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அத்தனைக்கும் தீர்வு இந்த பாதையில் தான் இருக்கிறது பாரூக் ரெளியர் லாகூர் ஒரு நீண்ட அதிசயத்தை செய்கிறார்கள் பெருமானார் சொன்ன விஷயத்தை எடுத்துச் சொல்லுகிறார்கள் இஸ்லாமே அமைத்து கொடுக்கப்பட்ட பாதை அன்று எப்படி பின்தொடர்ந்தார்களோ அதுபோன்றுதான் இன்றைக்கும் நாம் நடைமுறைப்படுத்துகிறோம் நாள் வரை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஒரு பத்து விஷயத்தை சமுதாயத்திற்கு எடுத்து வைக்கிறார்கள் பத்து பாதைகளை காட்டுகிறார்கள் பெருமானார் காட்டிய பாதையை துவா இல்லாமல் வெற்றி இல்லை பெருமானாரின் காலத்திலும் அதுதான் இன்றைக்கும் அதுதான் நாளை கியாமத்து நாள் வரை இதுதான் ஒரு வீடு கற்றோ அந்த வீடு எல்லாம் முடிந்தது கடைசி பினிஷிங் அந்த பினிஷிங் இல்லை என்று சொன்னால் அந்த வீடு பார்ப்பதற்கு வீடாகவே இருக்காது அதற்கு கொடுக்க வேண்டிய கலர்களை அழகாக கொடுத்து அற்புதமாக அமைத்தால் தானே அந்த வீடு உருவாக முடியும் வண்டிக்கு மேல் டாப்பை மட்டும் போடாம கொடுத்துட்டான் யாராவது ரோட்டில் வண்டி ஓட்ட முடியுமா அவ்வளவு அசிங்கமா இருக்கும் மேல் டாப்ப போட்டு அதுக்குன்னு சொல்லி அருமையான கலர்களை கொடுத்து இது ஆக்டிவான் தனியாக ஆக்கி ஹீரோ போன்றான் தனியாக ஆக்கி அவன் ஒரு மாடலை கொடுக்கும்போதுதான் அந்த இளைஞர்கள் உயர் உட்காரும் போதே ஒரு வித்தியாசமான அவர்தல் அங்கே நடக்கும் எண்ணிப்பா இருக்க வேண்டும் இதை போன்றுதான் ரகுலாலமையின் உலகத்திலே எதை வேண்டுமானாலும் செய்யலாம் வெற்றிகளுக்கும் துணையாக இருப்பது துவாசரா தாபாவை கட்டுவிட்டு கடைசிகளை இதை ஏற்றுக்கொள்வாய்கள் எல்லா நபிமார்களும் என்னென்ன செயல்களை செய்கிறார்களோ செய்துவிட்டு துவா கேட்டார்கள் இந்த துவா என்ற பாதை வெற்றிக்கு முடிவாக இருக்கும் என்று பெருமானார் சல்லா பலிமேஸ்வரம் சொல்லிக் காட்டுகிறார்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தேவை இருக்கிறது அதை அவன் வெற்றியை சூட வேண்டும் அந்த வெற்றிக்கு துணையாக நிற்பது துவா ஆனால் இன்றைக்கு சமுதாயம் இந்த துவாவை மறந்து போய்விட்டது துவாவை மறந்து வாழுகிறோம் அல்லா இடத்துல சமீபமாக பத்திரிகையிலே நீங்கள் எல்லாம் பார்த்திருக்கலாம் ஆயிரம் பேர்களிடத்திலே ஒரு பேட்டி கேட்கப்பட்டது தாய்மார்களிடத்தில் என்ன பேட்டி உங்களுடைய வீட்டில் இருக்கிற அமைதியான குழந்தை உங்களுக்கு பிடிக்குமா அல்லது அடம்பிடித்து இது வேண்டும் அது வேண்டும் இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிற குழந்தை உங்களுக்கு பிடிக்குமா என்று கேட்கிற பொழுது அந்த தாய்மார்களில் எழுபத்தி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அடம்பிடித்து கேட்கிற குழந்தை தான் எங்களுக்கு பிடிக்கும் வெறுமனே பேசாம இருக்கிற குழந்தை இருக்கிறதே தாய்க்கே பிடிக்க அடம் பிடித்து கேட்கிற பிள்ளை பிடிக்கும் என்றால் ரகுல் ஆலமின் எழுபது தாயை விட சிறந்தவன் அல்லவா அவனும் இதை விரும்புகிறான் யார் அடம்பிடித்து அல்லாஹுடத்தில் கேட்கிறார்களோ அல்லா நான் இதை நினைத்திருக்கிறேன் இந்த காரியத்தை வெற்றியாக்கிக் கூடியா இதை லேசாக்கி கூடியா நான் இதை செய்யப்போகிறேன் என்று அல்லாஹு இடத்திலே அடம் பிடிப்பது ரகுல் ஆலமீனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் பெருமானா சென் அல்லாஸ்வரன் சொன்னார்கள் இல்லாமல் வெற்றி இல்லை பெருமனா சல்லா உலகம் இடத்தில் துாவுக்காக எத்தனை பேர் எப்படியெல்லாம் வந்தார்கள் வரலாறுகளை கொஞ்சம் புரட்டி பாருங்கள் பாத்திமா நாய் கடுமையான பசி யாரிடத்திலும் சொல்வதற்கு வழி இல்லை பெருமனா சனல்லா உலக சலத்திற்கு செய்தி தெரிகிறது தன்னுடைய மகள் ஈரக்கோளை துண்டு பசியோடு இருக்கிறார்கள் என்று செய்தி தருகிறது பெருமானார் வீட்டிலையும் ஒன்றும் இல்லை பெருமானார் என்று கேட்கிற பொழுது என்று சொல்லுகிறார்கள் ஆம் தந்தையே வீட்டில் எதுவுமே இல்லை தந்தையே என்று சொல்லுகிற பொழுது இந்த நேரத்திலே துமை பெருமானார் சொல்லுகிறார்கள் பசியை கொடுப்பவனும் நீதான் பசியை எடுப்பவனும் நீதான் என்னுடைய மகள் பாத்திமாவினுடைய பசியை நீ அகற்றிவிடு என்று பூமான் நிகழ் கோமான் து ஆற்றார்கள் பெருமானாரினுடைய துவாவை அல்லாவை ரத்து செய்வதில்லை கடைசில பாத்திமாரியல்லாவினுடைய வரலாறுகளை கொஞ்சம் புரட்டுங்கள் எந்த இந்த துவாவுக்கு பிறகு பாத்திமா நாயக்கு பசி எடுத்ததாக வரலாறே இல்லை து ஒரு பெரிய வெற்றியை கொடுத்ததே இரண்டு பேர்கள் கணவன் மனைவி கடுமையான பிரச்சனை பெருமா நான் செலா உளைவு செலத்தினுடைய காலத்துல இந்த வார்த்தைகள் இருக்கிறதை காற்றால் கரைந்து விடுகிற வார்த்தைகளால் வம்பு சண்டை இழுக்கிற பழக்கம் ஆண்களுக்கும் உண்டு பெண்களுக்கும் உண்டு இதுல யாருமே விதிவிலக்கு சும்மா உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருப்பா மனைவி வருவா கண்ணடியை போட்டு அப்படி உட்காந்து படிக்கிறான் மனைவி என்னங்க என்னை பார்த்தோன்னா கண்ணாடி போட்டீங்க இல்ல டாக்டர் எப்பன்னா தலைமொழி வருதோ கண்ணாடி போட சொல்லியிருக்காரு பிரச்சனை வந்துருச்சா பேசாம படிச்சிருக்கலாம் அப்படி வம்பை விளைத்து வாங்குகிற ஆண்களும் உண்டு பெண்களும் உண்டு காப்பி குடிச்சுட்டு இருப்பான் வளர்க்கிற நாய் வருது காப்பியை செல்லமா கொடுத்தான் உன்னே உள்ளிருந்து சொன்னா நேத்து போட்ட பால்ல நேத்து பால்ல போட்ட காப்பி நாய்க்கு ஆகாது நேத்து பால்ல போட்ட காப்பி நாய்க்கு ஆகாது அந்த பால்ல தான் கணவனுக்கு போட்டு கொடுத்திருக்கிறார் பிரச்சனை வருமா வராத இந்த வாய் சண்டிகள் இருக்கிறதே இன்றைக்கு சமுதாயத்திலே அதுவே பெரிதாக மாறி தலாக்காக உருவெடுக்கிற சூழல் இன்றைக்கு சமுதாயத்திலே நிறைய நடக்கிறது நபில் கோமான் சல்லல்லா வலிமஸ்லத்தினுடைய காலத்தில் இப்படி சண்டை தகராறாக மாறி கடைசியிலே இரண்டு பேர்கள் பிரிகிற சூழல் வருகிறது குடும்பத்தார்கள் வருகிறார்கள் பெருமானார் இரண்டு பேர்களையும் அமர வைத்து செய்தார்கள் உள்ளத்திற்கு மத்தியிலே உள்பத்தை போடு என்றார்கள் இரண்டு பேரைய உள்ளத்திலே பிரியத்தை போடு என்று கேட்டார்கள் பிறகு வரலாறு ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு பெருமானார் இந்த தம்பதியை சந்திக்கிறார்கள் எப்படி குடும்பம் நடத்த என்று சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா என்னுடைய கணவன் என்னுடைய பிள்ளையை விட எனக்கு பிரியமாக இருக்கிறார் உலகத்தில் எந்த கணவனாக விட பிரியமா இருப்பான முன்னாடி வேண்டாம் இருக்கலாம் பிறந்ததற்கு பிறகு கணவனுடைய பிரியத்தை விட பிள்ளைகளின் பிரியம் அதிகமாகிவிடும் என்றால் அது தாய்மை அந்த பெண் சொன்னது பிள்ளையை விட என் கணவர் எனக்கு பிரியம் என்றால் எவ்வளவு உள்பத்து ஏற்பட்டிருக்கும் பெருமனார் செலா வலிமசெல் செல்ல அவர்கள் செய்த துவான் அவர்களுடைய வாழ்க்கையில வெற்றிகை கொடுத்தது ஹல்லடத்தி முழுகைதான் அல்லாவுத்தானா ரெண்டு பிறக்கிறார்கள் அவர்களுக்கு ரெண்டு பேருமே குள்ளர்களாக இருக்கிறார்கள் குட்ட பிள்ள ரொம்ப சின்ன பிள்ளைகளாக இருக்கிறார்கள் பெருமனா செல்லா வலிமேசெல்வம் இடத்தில் தூக்கி வருகிறார்கள் நபிய நாயகமே குள்ளர்களாக பிறந்திருக்கிறார்கள் ரட்டப்பிள்ளை பிறந்திருக்கிறது நாயகமே ரெட்டப்பிள்ளை பிறந்தது சந்தோஷம்தான் குள்ளர்களாக இருக்கிறார்கள் இது என்னுடைய குடும்பத்திற்கும் எனக்கும் அவமானத்தை தேடித்தரும் எனவே நீங்கள் தான் இவருக்கு ஏதாவது ஒரு வழி சொல்ல வேண்டும் என்று கேட்க கோமான் சல்லாம் இரண்டு பேர்களின் தலைகளை கைவிழித்துவா செய்தார்கள் இரண்டு பேர்களின் தலைகளை கை வைத்து துவார் பிறகு அந்த குழந்தைகள் நார்மல் குழந்தைகளாக நல்ல வளர்ச்சி பெற்ற குழந்தைகளாக நீண்ட வாழ்ந்தார்கள் என்பது வரலாறு இவருக்கு என்ன தேவையோ அந்த தேவையை இந்த துவா பூர்த்தி செய்தது செல்லா பழிவேசலத்தினுடைய வரலாறுகளிலே இதையும் பார்க்க ஒரு நாள் சுமூகத்துலகைக்கு நாயகம் வருகிறார்கள் சுமுகத் தொழுகையிலே பார்த்த கூட்டத்தையே காணும் ஆளுகளை காணும் பெருமனா செல்லாலை விளாட்டடி எல்லா குளத்தில் கேட்டார்கள் என்ன ஆட்களை காணவில்லையே என்று கேட்கிற பொழுது நாயகனே கடுமையான குளிர் அவங்கவுங்க வீட்டில் தொழுதப்படுத்துறாங்க நாயகர் கடுமையான குளிர் பெருமனா செலல்லா பலிவேசலம் என்பவர்கள் மதினாவினுடைய குளிரை யாரு இதமான குளிராகிட்டாங்க மதினாவினுடைய குளிரை இதமான குதிராக ஆக்கு அதற்கு அடுத்த நாளில் இருந்து அவர்கள் சுபுகினுடைய நேரத்திலே வருவார்கள் குளிரே இருக்காது வெற்றி கிடைத்துதான் இல்லையா ஹாரியிலே பதிவான அதி அனிரலியெல்லாம் முத்தராக இதனத்திற்கு சென்ற நேரத்திலே அவர்களுக்கு உடல்நிலை ஒத்துவரவில்லை மதினாவினுடைய சீதோசனம் ஒத்துவரவில்லை கடுமையான உசுனமாக இருக்கிறது அல்லது கடுமையான குளிர்ச்சியாக இருக்கிறது மக்காவின் சீரோசனம் வேறு மதினாவின் சீரோசனம் வேறு இன்று வரை எப்படித்தான் இருக்கிறது அழிரடி அல்லாவுக்கு பெருமானம் அழைத்து துவா செய்தார்களாம் அழியை அழைத்து அல்லாஹு இந்த அழிலடி அல்லாஹினுடைய உடலை விட்டும் குளிர்ச்சியையும் போக்கு உசுணத்தையும் போக்கு குளிர்ச்சியை தாங்குகிற ஆற்றலை கோடு உசுணத்தை தாங்கும் ஆற்றலை கடுமையான குளிரில அழிலி எல்லா உத்தலா ரொம்ப லேசான ஆணையை போட்டுட்டு வருவாங்க எல்லோரும் கம்பளியை பொத்தி கொண்டு வருகிற பொழுது இவர்கள் மட்டும் லேசான ஆடையை போட்டுக் கொண்டு வருவார்கள் கடுமையான உசுங்கில கம்பளி ஆடையை போட்டுக் கொண்டு வருவார்களா எல்லாம் நேர்கா போட்டுட்டு வரும்போது இவங்க மட்டும் கம்பளி ஆடையை போட்டுக் கொண்டு வருவார்கள் என்று வரலாறு சொல்கிறது அன்புக்குரியவர்களே இதற்கு காரணம் பெருமானா செல்லா குளிவசனத்தினுடைய துவாக்காரம் இப்படி ஆயிரக்கணக்கான வரலாறுகள் உண்டு துவா இருக்கிறதே பழைய பாதை அந்த துவா ஒரு மனிதனுக்கு வெற்றியை கொடுத்துவிடும் அன்று கொடுத்தது இன்றும் கொடுக்கும் நாளையும் கொடுக்கும் ஆனால் நாம் இன்றைக்கு துவா அல்லாஹிடத்திலே பிடிவாதமாக கேட்கிறோமா என்றால் உள்ளம் ஒரு பக்கம் இருக்கிறது ஊதடு ஒரு பக்கம் சொல்கிறது என்ன ஒரு பக்கம் இருக்கிறது இதுதான் நம்முடைய துவா இன்றைய துவா ரெண்டு சொட்டு கண்ணீரை சிந்தி ஜாலா என்னுடைய காரியத்தை நிறைவேற்றிக் கொடு என்று கேட்டா ரகுலி களம் இறங்கி காரியத்தை நிறைவேற்றுவார் ஆனா அந்த காரியம் ஹராமா இருக்கு கூட குரானுக்குள்ளே லாட்டி சீட்டை வச்சுக்கிட்டு ஜாலா எப்படியாவது பத்து லட்சத்தை நமக்கு போட்டு கொடுத்துரு எல்லா பிரச்சனை எனக்கு நீங்கிறோம் இது கூட ஹராமிலே பறக்கத்தில் லாண்ட் செட்டு கடை வச்சுக்கிட்டு பிஸ்மில்லா லாட்ரி வந்துருமா வரக்கத்து அல்லது வரக்கத் லாண்ட் சென்ட் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் அறாம் இல்லாமல் எது மார்க்கெட்டில் கூடுமோ அது முழுவதையும் துவாவால் பெற முடியும் உமரலி எல்லாத்தலை அடுத்து சொல்லுகிறார்கள் வரக்கத் இல்லாமல் சந்தோஷம் இல்லை பழைய வழி அன்றும் இருந்தது இன்றைக்கும் இருக்கிறது வரக்கத்து வேண்டுமா வரக்கத்து இருந்தால் தான் குடும்பத்தில் சந்தோஷம் வரும் வரக்கத்து இருந்தால் தான் தொழில்துறையில் சந்தோஷம் வரும் இருக்க இருக்க தொழில் நலிந்துக்கிட்டே போகுது சந்தோஷமா ஒருவாராக கடை போட்டிட்டு குறைவாக இருந்தாலும் நிம்மதியை தருவதுதான் வரக்கூரியவர்களே வரக்கத்தை பற்றி நாம் நிறைய கேள்விப்படுகிறோம் பெருமாநா செல் எல்லாம் ஒழிவு செல்ல வேண்டவர்கள் சில காரியங்களிலே என்று சொன்னார்கள் அந்த அத்தனை பறக்கத்தையும் யாரெல்லாம் எனக்கு கொடு என்றால் ரபுலாலின் கொடுக்க காத்திருக்கிறாங்க இந்த மாதத்தில் பறக்கத்திருக்கிறது நாங்கள் பெருமானா செல் எல்லாம் முடிவு செல்லும் ரிசுக்கிளை பறக்கத்திருக்கிறது குறைவா இருக்கிற மாதிரி தெரியும் நிறைவாகிவிடும் அபுகுறைவாரி எல்லாம் தடாத்திலே ஒரு ஹதீஸ்வரும் அபுகுறைவாரியெல்லாம் கடுமையான பசி ரொம்ப ஏழ்மையான சகாபி நாயகத்திடத்தில் வருகிறார் நவிய நாயகமே கடுமையான பசியாக இருக்கிறது ஏதாவது நீங்கள் கொடுங்கள் நாயகமே என்று சொல்ல பெருமானார் ஒரு பையை எடுத்து இருபத்தோரு பேரித்தம்மலக்களை உள்ளே எண்ணி போட்டு பையை கொடுத்து விட்டார்கள் அவரைதான் இந்த பைய உதறிறார இந்த பைய உதறீரா எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்து சாப்பிடு எவ்வளவு வேண்டுமானாலும் தர்மம் செய் என்ன வேண்டுமானாலும் செய் ஆனால் உதறிவிடாதே இதில் வரக்கத்திருக்கிறது இருக்கிற பேரிச்சம்பளம் இருபத்தி ஒண்ணுதான் வசக்கு தர்மம் செய்தாரலாம் இருநூறு வசக்கு தர்மம் செய்தார்கள் வசக்கு என்பது ஒரு வசக் என்பது அறுபது சா ஒரு சா அறுபது சா ஒரு வசக் என்பது ஒரு சா என்பது மூணு கிலோ அப்ப ஒரு வசக் என்பது ஏறத்தாழ நூத்தி கிலோ நூத்தி கிலோ நூத்தி அறுபது அவங்க கொடுத்தது இருபத்தோரு பேர் சம்பளம் தான் இருநூறு வசத்து இருநூறு பெருக்கள் நூத்தி அறுபது போட்டுக்கங்க கணக்கு மூவாயிரத்தி இருநூறு கிலோ மூவாயிரத்தி இருநூறு கிலோ தருமை செஞ்சாங்க இருபத்தோரு பேர் சம்பளத்தை வச்சு தீரவே இல்லை கொடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் தானும் சாப்பிடுகிறார்கள் உஸ்மான்டலி எல்லா ஆட்சி காலத்தில் உஸ்மானவினுடைய குலைக்கு பிறகு ஜகாதத்திற்கு பிறகு ஹர்ரா என்ற இடத்திலே போருக்கான அறிகுறி நடக்கிறது போர்க்களை மூன்று இருக்கிறது இந்த நேரத்திலே இவர்களுடைய பையை காணாமல் போயிட்டு பெருமானா செல்லா முடிவச்சில கொடுத்த பை காணாமல் போனது அதனால உஸ்மான்டலி எல்லாத்தலா அதனால் அபுகுரைலி எல்லா வித்தலா ஒரு பாடல் படிக்கிறார்கள் எல்லோருக்கும் ஒரு கவலைதான் எல்லோருக்கும் ஒரு கவலைதான் உஸ்மான்ண்டலி எல்லா ஷனிதாகிவிட்டார்களே என்ற கவலைதான் எனக்கு அதைவிட பெரிய ஒரு கவலை இருக்கிறது பெருமா நான் செல்லல்லா ஒளிவித்தலும் கொடுத்தேன் அந்த பை காணாமல் போனதே என்ற கவலைக்கில வரக்கத்தை அல்லாம் எப்படி கொடுத்தான் பார்க்கிறீர்களா அல்லாக நாடினால் வரக்கத்தை அள்ளி கொடுப்பதன் பார்த்த ரெண்டு ரூபாயை கொண்டு மார்க்கெட்டுக்கு வந்த ஆளுகள் கோவையிலேயே நிறைய பேர்கள் உண்டு ரெண்டு ரூபாய் கொண்டு வந்த ஆளுகள்லாம் இன்றைக்கு இருநூறு கோடிக்கு அதிபதிக்கு யார் கொடுக்கிறார்கள் பிறக்கிற பொழுதே ரிசுக்கோடு பிறந்தவர் உண்டா சுட்கேஸோடு இல்லையே அல்லாகுதானே கொடுக்கிறான் அல்லாக வைத்திருக்கிறான் கேட்டால் கொடுப்பான் இந்த வரக்கத்து இருந்தால் தான் சந்தோஷம் வரும் அன்னைக்கு ஒரு வழி அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் வரக்கத்து இருந்தால் தான் சந்தோஷம் வரும் வரக்கத்து என்ற வழியில் தான் சந்தோஷம் இருக்கிறது ஒரு பொருளிலே வரக்கத்தில் என்றால் அதில் சந்தோஷம் இல்லை ஜாபிதறி எல்லா வந்தாளா கந்த பொற்களம் கடுமையான பொற்களம் பெருமனார் சல்லா புலீவெசெலம் வேறு பாறைகளை எல்லாம் உடைக்க முடியாத பாறைகளை எல்லாம் உடைத்து விட்டு வந்திருக்கிறார்கள் உடைக்க முடியாத பாறை அத்தனையும் தூள் பறத்திட்டு பெருமானார் வருகிறார்கள் கடுமையான பசி சாபாக்கள் வந்து சொல்கிறார்கள் நாயகமே கடுமையாக பசிக்கிறது நாங்கள் வயத்தில் செங்கல் வச்சுக்கிட்டு நாங்கள் இந்த குளியை தோட்டுகிறோம் என்று எண்ணிக்கொண்டு பெருமானார் சலல்லா புலீவசலம் நம்ம தலைவர் மாறி நினைச்சுக்கிட்டாங்க நம்ம சமுதாயத்தினுடைய தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்களே நல்ல பயிர் உடைக்க சாப்பிட்டு விட்டு வந்து உண்ணாவிரகத்தில் பயன்படுத்திட்டுங்கல் கட்டும்புகள் என்ன ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குது ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ பேர் இதை வைத்து மனைவி ஒரு தலைவரை உலகம் கண்டதில்லை தன்னுடைய தோழர்கள் எல்லாம் பசியோடு இருக்கிற பொழுது ஒரு நாள் கூட புசித்ததாக பெருமானாரின் வரலாற்றை பார்க்கவே முடியாது ஒரு தோழர் பசியாக இருந்தால் கூட புசிக்க மாட்டார்கள் என்பதுதான் வரலாறு பெருமானார் விடால் அடி எல்லாமே அழைத்தார்கள் வந்திருக்கிற அத்தனை பேத்தையும் கூட்டுவாங்க ஜாமீரடி எல்லாம் வீட்டுக்கு ஜோபினின் வீட்டில் விருந்திருக்கிறது இவர் ஒரு பக்கம் அழைக்கிறாரு அவர் ஒரு பக்கம் அழைக்கிறாரு ஜாமீரடி எல்லாம் நடிங்கிட்டாங்க நாலு பேத்த கூப்பிட்டா நானூறு கூட்டிட்டு வர்றாங்களே பகையோடு வருகிறார்களே இருப்பது ஒன்றுமே இல்லையே என்ன செய்வது ஓடி போய் சொல்றாங்க செஞ்சு வச்சிருக்கமா நானூறு பேர்த்தோடு வருகிறார்கள் பெருமானால் செல்லம்பாபு அலைவு செலவு நம்பிக்கை அந்த அம்மா பயந்து போயிட்டாங்க என்னங்க சொன்னீங்க மாத்தி சொல்லிட்டீங்களா காதில் விழுகிற மாதிரி சொன்னீங்களா என்ன சொன்னீங்க என்று பதை வதைக்கிற பொழுது பெருமானால் செல்லம்பாவு செலவு வருகிறார்கள் அந்த நாலு பேர்த்தின் உணவு நாலு பேர்த்தின் உணவு அப்படியே இருக்கிறது நானூறு பேரின் பசி பறந்தது இதுதான் பறக்க இன்றைக்கு நம்முடைய வீட்டிலும் பெண்கள் சொல்லுவார்கள் எங்க கொஞ்சம் தாங்க ஆக்கி வச்சேன் ஆனா எத்தனை பேர் வந்தாங்க சாப்பிட்டுட்டு போயிட்டு இருந்தாங்க எனக்கு அந்த நேரத்தில் ஏற்படுகிற நிம்மதி இருக்கிறது இந்த வரக்கத்தில் தான் அவனால நிம்மதியை வைத்திருக்கிறார் என்னன்னே புரியல எங்கிருந்து வந்ததுன்னே தெரியல என்று சொல்கிறார்களே இந்த வரக்கத் அல்லா ஜல்ல கொடுப்பது மகிழ்ச்சியை கொடுக்கும் வரக்கத்தில்லாமல் மகிழ்ச்சியை பெருமானார் வரக்கெடில் இருக்கிறது சொல்லிக்காட்டுகிறார்கள் ஆட்டிலே பறக்கத்திருக்கிறது ஆட்டு குட்டியில கூட பெருமாநா சிறந்தா பொழிவேசனம் சொல்கிறார்கள் பறக்கத்திருக்கிறதா ஆட்டிலே நம்ம பார்க்கலாம் நாய்கள் அதை போன்ற பிராணிகள் எல்லாம் சொல்லக்கூடாத நிறைய பிராணிகள்லாம் இருக்குது அதுகள்லாம் குட்டி போட்டு சொன்னா பன்னெண்டு போடும் இருபது போடும் எட்டு போடும் பத்து போடும் ஆனால் ஆடு ஒரு வருடத்திற்கு ஒரு குட்டி போடுகிறது மந்தை மந்தையாக ஆடுகள் திரிகிறதா அல்லது அவைகள் தெரிகிறதா நாய்கள் தெரிகிறதா பார்ப்பதற்கு அதிகமாக இருக்கிறது நாயகளும் நாயகளின் குட்டிகளும் ஆனால் அதில் பறக்கத்தில் ஆடுகள் குறைவாக இருக்கிறது ஆனால் மந்தி மந்தையாக ரொம்ப இதுதான் பறக்கத்திற்கான உதாரணம் பார்ப்பதற்கு குறைவாக இருக்கலாம் ஆனால் அதற்குள் ரொம்ப ஆளவி நிம்மதியை வைத்திருப்பார் இதற்கு உதாரணமாக ஆட்டைத்தான் பார்க்க முடியும் பறக்கத்து எதில் இருக்கிறது நீங்கள் கேளுங்கள் பெருமானா சல்லாஹு அலிவசம் அவர்கள் சொல்வார்கள் மக்காவிலே பறக்கத்திருக்கிறது சொல்கிறான் அப்புறம் வைத்த ஊதியில் இன்னா சில விபக்தகம் எல்லாம் வைத்திருக்கிறான் எனவே அல்லா ஜிலகு அந்த வரக்கத்தை நிறைந்த இடத்தை பார்க்காமல் யாரையும் அல்லா மூத்தாக்கு விடக்கூடாது அந்த கண்களுக்கு காபாவை காட்டாமல் ரவுலாலின் மூத்தாக்கு விடக்கூடாது அதைவிட சிறந்த ஒரு பவர் அதைவிட சிறந்த ஒரு கண்ணியம் உலகத்தில் எதுவே ஒரு மனிதன் இங்கு தொடுதான் நாலு ரக்கத்துக்கு நாலு நன்மை ஆனால் அங்கு நாலுக்கு நாலு லட்சத்தின் நாலு நாளாகவே இருக்கிறது நாலு லட்சத்தின் வேலையை செய்து கொடுக்கிறது குரான பார்த்து ஓதின இருபது நன்மை குரானை பார்த்து ஓதினா பார்க்காம குரான ஓதினா ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை பார்த்து ஓதினால் இருபது நன்மை ஒரு மனிதன் தொழுகையில் ஓதினால் குரானை ஓதினால் ஒரு எழுத்துக்கு நூறு நன்மை ஜத்தோடுதால் ஒரு மனிதன் இதே நேரத்தில் ஒரு கோடி நன்மை இருக்கிறது ஒரு கோடி பெருக்கள் ஒரு கோடி எனக்கு போட்டுக் கொள்ளுங்கள் ஒரு எழுத்துக்கு இதுதான் காதா இன் அவ்வளவு இதில் வரக்கத்திருக்கிறது அல்லா சொல்லிக்காட்டுகிறான் பெருமானா வரக்கத்திருக்கிறது என்று சொல்லிக்காட்டுகிறான் பெருமானா சொல்லியிருக்கிறார்கள் துவாக்கினார் இன்றைக்கும் ஒரு விஞ்ஞானி எழுதியிருக்கிறார் ஒரு மருத்துவர் என்னுடைய பேஷண்ட்டுக்கு ஒரு சுகர் வியாதிக்கு நான் நாற்பது நாள் எய்தூனினுடைய எண்ணெயை கொடுத்தேன் சுகரை அது குறைத்ததே அது கண்ட்ரோல் செய்தது மற்ற வியாதிகளையும் அது குறைத்திருக்கிறது இன்னும் இது தொடர்ந்து நான் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன் என்றால் எழுபது ரவிகள் துவா செய்திருக்கிறார்கள் கண்டிப்பாக அல்லாஹ் வரக்கத்தை வைத்திருக்கிறான் குரான் சொல்லும்போது என்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லுவான் சுஹான் அல்லஜிது ஹராம் இளல் மஸ்ஜிது இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லுகிறது உலகத்திலேயே அதிகமாக பெட்ரோல் எடுக்கப்படுகிற இடம் எது என்றால் மஸ்ஜிது ஹராம் மஸ்ஜிது அக்ஸாவுக்கு இடையில் பாரக்கனாக உலகத்தினுடைய போக்குவரத்தை தீர்மானிக்கிறேன் பெட்ரோல் என்ற வரக்க இதற்குள் தான் வைத்திருக்கிறேன் என்கிற போல இன்றைக்கு உலகம் சொல்லிக்கொண்டிருக்கிறது அதனால் அந்த இடைப்பட்டவர்களுடைய வரலாறுகளை நீங்கள் பார்க்கலாம் சந்தோஷமாக வாழ்கிறார்கள் ஏன் வரக்கத்தில் இருக்கிறது நிம்மதியாக வாழ்கிறார் சூருள்றக்கத்து பெருமான எச்சிகளை ஒரு விஷயத்தை ஓதி யாராவது ஓதி கேட்டாங்க ஓதி கொடுக்கலாம் தண்ணியில அப்படி ஓதி கொடுக்கும் நாம் ஊதுகிற பொழுது லேசா ஒரு அதுக்குன்னு காருத்து பிறக்கூடாது சில ஆளுகளை எச்சியை கொடுக்கணும்னு சொல்லி போட்டு எல்லாத்தையும் ஒன்னா சேர் அடிக்கிறது இப்ப ஊச்சி நுனி அளவுக்கு போய் அதில் பட வேண்டும் பறக்கத்திருக்கிறார் ஒருவர் கேட்கிறார் ஒரு இறைநேசரிடத்துல என்னங்க எச்சியில எல்லாம் பறக்கத்திற்கு ஏத்துக்க முடியுமா எச்சிகளை இறைவன் பறக்கத்தை வைத்திருக்கிறானா சிபாவை வைத்திருக்கிறானா என்று கேட்கிற பொழுது கேட்க வந்தவரிடத்துல ஒரு பெரிய மருத்துவர் கேட்கிறார் எச்சிகளை பறக்கத்திருக்கிறது என்று சொன்னால் ஏத்துக்க முடியாது ஒரு எச்சி ஒரு மனிதனுடைய உடல் மாற்றத்தை கொடுத்து உடனே வந்தவரிடத்துல சொன்னாங்களா இந்த இறைநேசர் உடம்ப வந்தால் பெரிய டாக்டர் அறிவு கட்ட முட்டாள என்ன இருந்த உடம்பு அப்படி மாறுது என்னங்க உங்களை போய் கண்ணியமான ஆளுன்னு நினைச்சா நாயங்கிறீங்க பேய்கிறீங்க முட்டாளேங்கிறீங்க மொத்தம் உங்க சொன்னாங்களா இந்த வார்த்தை வெறும் காற்றில் இருந்து வருகிற வார்த்தை உடல் மாற்றத்தை கொடுத்து விட்டதல்லவா சாதாரணமா இருந்த ஒரு கோபத்தில் கொந்தளிக்க வைத்து விட்டது இந்த வார்த்தைக்கு இவ்வளவு ஆற்றல் என்றால் அல்லாகுவினுடைய கலாமோடு சேர்ந்த அந்த எச்சிலுக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கும் அல்லாஹியுடைய கலாமோடு வந்து எச்சிலுக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கும் இதைத்தான் பெருமானார் சொல்கிறார்கள் சூருள் முக்மினி பறக்கா முக்மியினுடைய எச்சிலில் வறக்கத்திருக்கிறது முக்மியினுடைய எச்சிலையே வறக்கத்திற்கு நான் பெருமானாற்றல் அல்லாவுடைய சிலத்தினுடைய எச்சில்ல எவ்வளவு வறக்கத்திற்கும் வரலாறுகளை பார்க்கிறோம் முசைலமுத்தூர் கத்தா உலகத்துல நாயகத்திட்டையே போய் சொன்ன ஆளு இவர் எவருமே கிடையாது நாயகத்திட்டையே போய் சொன்னா நபிய பார்ட்னர் வச்சு கொள்ளலான் நபி நானும் நபி முசைலமத்து கத்தா சொல்றான் நீயும் நபி நானும் நபி அதனால நபிய பிரிச்சுக்குவோம் கிராமத்துக்கு நீ நபியா இருந்துக்கோ சிட்டிக்கு எல்லாம் நான் நபியா இருந்துக்கிறேன் நமிகள் பெருமனார் செல்ல்லா மொலைவர் செல்லம் பார்த்துவிட்டு சொன்னார்கள் நீ நபி என்பதற்கு அடையாளம் ஜிபராயில் உன்னிடத்தில் வர வேண்டுமே ஜிபரையில் வந்தாரா வந்து உன்னிடத்தில் ஏதாவது சொன்னாரா என்று கேட்க போ வந்தாரே என்னிடத்தில் உனக்கு தான் ஜிபரில் வர்றாரா எனக்கு தான் வர்ற என்னப்பா ஓதி காட்டினார் நிறைய வசனங்களை விட்டான் அல் ஹாக்கு மாறி அதே மாதிரி யாவர் யாவர் இன்னமாதுனா நீ சொது சாக்கில் நக்கு ரெண்டு காது இருக்கிறது இந்த மாதிரி நெஞ்சு இருக்கிறது நீ போய் ஒழிகிற இடம் நீ போய் ஒழிகிற இடம் குழிகள் தான் இதை ஜிப்ராயில் தான் சொல்லணுமா முயலுக்கு ரெண்டு காது இருக்குது ஒரு நெஞ்சு இருக்கிறது என்பதையெல்லாம் ஜிபராயில் தான் சொல்லணுமா உலகத்தில் யாருக்கும் தெரியாதா இப்படியெல்லாம் கொண்டு வந்து கடைசியிலே ஒரு போட்டி நடக்கிறது பெருமானார் செல்லா பழிவேஸ்வரம் அவர்களுக்கும் கந்தாவுக்கும் ஒரு போட்டி நடக்கிறது ஒரு தூர்ந்து போன கிணறு தூர்ந்து போன கிணற்றிலே ரெண்டு பேரும் எச்சிய துப்பணும் கொஞ்ச தண்ணீர் கொஞ்ச தண்ணீர் இருக்கு எச்சியை துப்பணும் தண்ணீர் மேலே வந்தால் அவர் நவி இல்லை என்றால் அவர் கத்தா அவர் பொய்ய உசைலமத்துள் கத்தா போய் துப்பு துப்புன்னு துப்புறான் காரி காரி துப்பனா வரலாறுகள் சொல்கிறது இருக்கிற தண்ணீர் குறைந்து கொண்டுதான் சென்றது பெருமார் சென்றார்கள் தன்னுடைய உமிழ் நீரை ஒரு வாணிவிலே தண்ணீரை இறைத்து அந்த தண்ணீரோடு சேர்த்தார்கள் அந்த தண்ணீர் மேலே வந்தது விட்டு எடுத்தார்களாம் என்று கொண்டே அதற்கு பிறகுதான் அப்துல்லா மஸ்முத் இவனுக்கு வைத்த பெயர் அவன் பேர் வைத்த பெயர் கத்தாம் பெருமானா சல்லாசலத்தினுடைய நீரின் தாக்கம் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்தீர்களா அதில் அல்லாஹ் ஏராளமான வரக்கு சஹாபி உதுபத்தி மின் ஹர்கத் ரலி الله تعالی அவர்கள் எல்லாம் சொல்லி காட்டுகிறது உதுபத்தி மின் ஹர்கத் ரலி الله تعالی கடமையான வேர்வைக்கு சொந்தக்காரர் பக்கத்துல ஊர் ஆர் வைக்க மாட்டான் கட்டால வாட எல்லம் பறக்கறாங்க சஹாபாக்கள் எல்லாம் ஓடி விடுறாங்க அவரை பார்த்து உடனேவே உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட விரறார் நபியின் நாயகமே கட்டால வாட தாங்க முடியல ஏன்னா பார்த்தா எல்லாரும் ஓடுறாங்க நான் இங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உமீமீரியை வரு நடந்த வரலாறு பாருமருவதற்கு போட்டி போடுவார்கள் வைத்துக் கொண்டிருப்பார்கள் வரலாறு அவ்வளவு சொர்க்கத்துக்கு தூரி வாழை பெருமனா செலல்லா பலவித்தலத்தினுடைய உமிழ்நிற்கு இருக்கிற ஆட்கள் ஹைபர் பொற்களம் அவர்கள் சித்தீக்கரில் அவர்களுடைய கருத்திலே கொடியை பெருமானார் கொடுக்கிறார்கள் வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை அடுத்த நாள் அடி எல்லாம் இடத்திலே கொடுக்கிறார்கள் வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை இரண்டாவது நாள் இரவு பெருமானார் செல்லல்லா குளிவம் நாளை காலை ஒருவரிடத்திலே நான் கொடியை கொடுப்பேன் அவர் வெற்றியோடு திரும்புவார் என்று பெருமானார் செல்லல்லா குளிவசம் சொல்லுகிற பொழுது ஒவ்வொரு வீர வீர சகாபாக்கள் எல்லாம் நம்மிடத்தில் சட்டாயத்தை கொடுப்பார்கள் என்று தொழுது தொழுந்து கேட்டாங்களா காலத்தில் வழியில் தொழுதுட்டு நாளைக்கு பெருமானார் நம்ம கையில கொடியை கொடுக்கணும் ஏன்னா வெற்றி நிச்சயம் பெருமான சொல்லிட்டாங்க நாளைக்கு ஒரு கொடியை கொடுப்பேன் அவர் வெற்றியோடு வருவார் என்று சொல்லிவிட்டார்கள் அவர் என்கிறார்கள் அமரி நம்மிடத்தில் கொடுக்க வேண்டும் என்கிறார்கள் உசாமா நம்மிடத்தில் கொடுக்க வேண்டும் என்கிறார்கள் செய்கிற என்னிடத்தில் கொடுக்க வேண்டும் என்கிறார்கள் எல்லோரும் என்னிடம் என்னிடம் என்று அல்லாஹு இடத்திலே அழுது அழுது எல்லாம் கேட்டு கடைசியிலே சுபத்தினுடைய முடிந்தவுடன் பெருமானாரினுடைய உதட்டிலிருந்து பெயர் பெறுது என்று எல்லோரும் இயக்கத்தோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார் முடிப்போய் இருக்கிறது பெருமானார் தவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று கேட்கிற பொழுது தன்னுடைய எடுத்துமான பதிவான பெருமானார் தடவினார்களோ அந்த கண் மற்ற கண்ணை விட பிரகாசமாக இருந்தது வரலாற்று பெருமானாரினுடைய சூரியத்தை வைத்திருக்கிறார் நேரத்தில் வைத்திருக்கிறார் நேரத்திலே வரக்கத்தை கேட்டால் கொடுப்பான் கல்விகளை அல்லக்கத்தை வைத்திருக்கிறான் இந்த வரக்கத்து யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் சுரூர் இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் அன்று போட்ட பாதையில் தான் இன்றைக்கும் நான் நடக்க வேண்டும் அடுத்தும் சொல்லுகிறார்கள் என்னவர்கள் சொல்லுகிற பொழுது சொல்கிறார்கள் அமல் சிறப்பு என்பது கல்வியோடு இருக்கிறது கல்வி இல்லாத சிறப்பு கல்வி அமலோடு கூடிய கல்வி அமலோடு கூடிய கல்வி இதில் தான் சிறப்பு இருக்கிறது வேறு எதிலும் சிறப்பில்லை உலகம் இன்றை கரிந்திருக்கிறது கல்வியிலே சிறப்பு இருக்கிறது என்று ஆனால் அமலோடு கூடிய கல்வியை இன்றை கூட அறியவில்லை எந்த கல்வியிலே அவங்களுக்கு முழுமையான சிறப்பு இருக்கிறது என்றால் அமலோடு கூடிய கல்வி கற்ற கல்வியின்படி அமல் செய்கிறோமா எண்ணி பார்க்க வேண்டும் கற்ற கல்வியின்படி அமல் செய்கிறோமா அமல் செய்பவர்களாக இருந்தால் ரயில்வே கேட்டு போட்டாச்சு எல்லோரும் வரிசையாக நின்று வாகனத்தை வச்சுக்கிட்டு நம்மால் மட்டும் நேர அப்போ கேட்டுக்கின்றான் நிற்பார் முன்னாள் வந்து வரிசையாக நிற்பார்கள் அடுத்தவர்கள் வருவதையும் அவர்கள் விடுவதில்லை என்று சொன்னால் இங்கே கல்வியிலே அமல் இருக்கிறதா எல்லோரும் ட்ரெயின் டிக்கெட்டுக்காக வரிசையில் நிற்பாங்க நம்மால் மட்டும் நல்ல தொப்பியை வேற போட்டுக்கிட்டு ஜம்முனு போய் ஊடாக கை விடுவான் எல்லோரும் திட்டுகிறார்களே இருக்கிறான் அமல் இருக்கிறதா உணவிலேயும் பானத்திலேயும் வீண் விரயம் செய்யக்கூடாது உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இன்றைக்கு நம்முடைய திருமணங்களில் நடக்கிற வீண் விரயத்தை போன உலகத்தில் என்றும் இல்லை அமல் இருக்கிறதா கல்வி இருக்கிறது கல்வி என்னவோ வளர்ந்திருக்கிறது அமல் இல்லையே அமல் இல்லாத கல்வியிலே போதல் இல்லை சிறப்பு இல்லை அன்றும் இல்லை இன்றும் இல்லை வரை இல்லை பொய் தவறு என்று எல்லோருக்கும் தெரியும் பொய்மையை விட்டிருக்கிறோமா அமல் இருக்கிறதா இல்லையே உண்மையாக வாழ்ந்தவர்களின் வரலாறுகளை பாருங்கள் ஒரு இஸ்லாமிய சகோதரர் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த செய்தியை வரலாற்று ஆசிரியர்கள் நிவாரணம் செய்கிறார்கள் அம்பு எறிகிறார் வேட்டைக்கு சென்று அந்த அம்பு மாறி ஒரு ஈசவியினுடைய நெஞ்சு வேப்பாய்கிறது வேட்டை பிராணிக்கு விட்ட அம்பு ஒரு மனிதனை தாக்குகிறது இவர் உடனே அந்த மனிதனை தூக்கிச் சென்று குடும்பத்திலே சேர்க்கிறார் அன்றைக்கு இருந்த நீதிபதி ஒரு முஸ்லிம் வழிதான் நீ யாரை கொலை செய்தாயோ அவரின் குடும்பத்தார்கள் உன்னை மன்னிக்க வேண்டும் இல்லை என்றால் கொலைக்கு கொலைதான் வேறு வழி இல்லை சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறது அடைக்கப்பட்டதற்கு பிறகு காவலர் ஒரு ஈசவி அவரிடத்திலே சொல்லுகிறார் என்னுடைய பிள்ளைகள் மிச்சனங்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அன்னைக்கு வெயில் முறைலாம் இல்லை இன்னைக்கு இருந்த மாதிரி என்னுடைய பிள்ளை மிச்சடங்களை நான் பார்த்து வருகிறேன் நான் உள்ள விஷயங்களை சொல்லி வருகிறேன் நான் செய்த தவறுக்கு தண்டனை இருக்கிறது உங்களுடைய மகைஷத்து வாழ்வாதாரங்கள் இப்படி அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வருகிறேன் என்று அனுமதி பெற்று வெளியேற்றார் போனவர் ஆளக்கான தண்டனைக்குரிய நாள் வருகிறது தண்டனைக்குரிய வருகிறது இவரை காணவில்லை கடைசி ஈசவிக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நிலை வருகிறது ஏனென்றால் இவர் அனுமதி கொடுத்து அனுப்பிருக்கிறாரே இவர் விட்ட காரணத்தினால் இவரை தண்டிக்க வேண்டும் என்று தண்டனைக்கு ஏறுகிற பொழுது ஓடி வருகிறார் நான் செய்ததவருக்கு நான் தானே தண்டனை அணிவிக்க வேண்டும் ஏன் இவர் என்று இவர் தன்னுடைய தண்டனையை ஏற்று என்னை செய்யுங்கள் என்று சொல்கிறார் இதை பார்த்து அந்த குடும்பத்தார்கள் நினைக்கிறார்கள் போனவே இதுவரை குலகங்களை திரும்பி வந்திருக்கிறான் ஆனால் திரும்பி வந்து தண்டனையை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களை விட உண்மையானவர்கள் யாருமே கிடையாது அசதா இலாந்தர் அவன் சொன்ன வார்த்தை என தெரியுமா நான் ஒரு முஸ்லீம் முஸ்லிம் என்றைக்கும் போய் சொல்ல மாட்டான் அது முஸ்லீம் உலகத்திலே முஸ்லீம் போய் சொல்ல என்று இருந்த காலம் மலையறி போய் இன்றைக்கு முஸ்லிம் எல்லாம் பொய் சொல்லக்கூடியவர்கள் என்று சொல்லுகிற சூழலுக்கு நாம் தள்ளி இருக்கிறோம் என்று சொன்னால் என்ன காரணம் நம் இடத்திலே இருக்கிறதா கல்வி இருக்கிற அளவுக்கு அமல் இருக்கிறதா அப்படி அமல் இல்லை என்றால் நம்மிடத்திலே இல்லை சிறப்பு என்று பெருமனார் சரல்லா கொலைவர் செலத்தினுடைய அருமை தோழர் என்ற அதிசி மீண்டும் தொடர்கிறார்கள் தனிவில்லாமல் உயர்வில்லை அன்றும் அதுதான் பழைய பாறை பணிவில்லாமல் உயர்வில்லை எந்த மனிதன் பணிந்து வாழ்கிறானோ அவனுக்குத்தான் உயர்வு இருக்கிறது பணிவில்லாமல் உயர முடியாது வெற்றி கொள்வதற்கு அகிலத்திலே ஆள் இல்லை அதனால் அதிர்லியல்லாத்திலே வந்து சொல்கிறார்கள் உலகத்திலேயே பெரிய வீரர் நீங்கள் என்று சொல்லுகிற பொழுது ஆமாம் என்று சொல்லவில்லை அடிதளி பணி சொன்னார்கள் நான் என்ன வீரர் என்னை விட பெரிய வீரர் ஒருவர் இருக்கிறார் அவர்தான் சித்திகளியெல்லாம் இருக்காரா பதிரு போர்க்களத்திலே ஒரே ஒரு மனிதன் முன்னூத்தி பதிமூன்று பேர்கள் சென்றார்களே முன்னூத்தி பதிமூன்று பேர்களையும் பெருமானாரை பாதுகாக்கவில்லை ஒரே ஒரு மனிதர் ஒரே ஒரு மனிதர் பெருமானாரை பாதுகாக்கிற பொறுப்பை எடுத்துக் என்றால் இந்த அழியல்ல அவரை விட பெரிய வீரர் உலகத்தில் யார் இருக்கிறார்கள் என்று கேட்கிறார்கள் தன்னுடைய பணிவை வெளிக்காட்டுகிறார்கள் அதனால்தான் அவர்களுக்கு உயர்வு கிடைத்திருக்கிறது அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் மீண்டும் தொடர்கிறார்கள் பழைய பாதை ஒன்றை போட்டு காட்டுகிறார்கள் அறிவில்லை ஐந்தாவதாக பேணுதல் ஒருவன் அறிவாளியாக இருக்கிறான் என்றால் பேணுதலாக இருப்பவன் தான் அறிவாளி லஞ்சம் வாங்குறவன் அறிவாளின்னு சொல்லுவோமா பெரிய ஆபீசரா இருக்கிறாரு அதே நேரத்தில் பேணுதலோடு இருக்கிறார் அவரை பார்த்தால் ஒரு வகையான பயம் ஏற்படும் ஒரு வகையான கண்ணியம் ஏற்படும் ஒரு வகையான மரியாதை ஏற்படும் பெரிய ஆபீசரா இருக்கிறாரு கையை நீண்டிட்டாரு இவன அப்படின்றான் இவராண்டு இவனாட் ஆயிடும் அரசன் இல்லை யாரிடத்திலேதோ அவன் தான் ஆட்சிக்கு தகுதிவிட்டவனாக இருப்பான் இன்றைக்கு அன்புக்குரியவர்களே எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஒழுக்கம் இல்லாமல் அதனால கல்யாணம் பண்ணலாம் என்று சொல்லுகிறோம் அல்லவா குளப்பெருமை என்பது இருக்கிறது ஒழுக்கத்தை வைத்துத்தான் தீர்மானிக்கப்படுகிறது அதனால் ஒழுக்கம் என்ற பாரம்பரியம் உருவாகிக் கொண்டே இருக்க வேண்டும் பெருமானா சொல்கிறார்கள் கொடை இல்லாமல் பணக்காரன் என்பது கிடையாது யான் உலகத்திலே பணக்காரன் அதிகமாக கொடுத்துக் கொண்டே இருக்கிறானோ அவன் பணக்காரனாக இருக்க முடியும் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டே இருக்கிறாரன் என்றால் அவன் பெருமானார் சொல்லுகிறார்கள் லா ஜிஹாத் அல்லாஹினுடைய உதவி இல்லாமல் ஜிஹாது கிடையாது அல்லாஹினுடைய உதவி இருந்தால் தான் ஜிஹாதுக்கு செல்ல வேண்டும் என்று பெருமானார் சல்லாஹ் உலவசனம் சொல்லிவிட்டு கடைசியாக சொன்னார்கள் இறைவனுடைய பயம் இல்லாமல் இறைவனுடைய பயம் இல்லாமல் போதும் என்ற மனம் வராது யாருக்கு போதும் வரும் பெருமானார் அன்னைக்கு பாத அமைச்சு கொடுத்தாங்க யார் இறை பயத்தோடு வாழ்கிறாரோ இறை அச்சத்தோடு வாடுகிறாரோ அவருக்கு என்ற மனம் வரும் இறை அச்சம் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் எது கொடுத்தோக்கி திணிச்சு என்ற நிலை வந்துவிடும் அன்று ஓட்டு கொடுத்த அந்த அதிசித்தார்கள் என்றால் அன்புக்குரியவர்களே பழைய பாதையில் தான் இஸ்லாத்தினுடைய எல்லா சட்டங்களும் சொல்லிக்காட்டுகிற ஒரு பேருண்மை என்னவென்றால் அன்று ஓட்டப்பட்ட அன்று அமைக்கப்பட்ட எனவே அழகான வழங்குவானு மசாயில் கொஞ்சம் வீடு சிகரெட்டை குடிச்சிட்டு தொழுகைக்கு வந்து நிற்கலாமா இன்னைக்கு நிறைய அசாமிகளிட அந்த பழக்கம் இருக்கிறது அப்படி இருந்தால் சண்ணம் சண்ணமாக குறைத்து விடுங்கள் காரணம் பெருமா நான் செடல்லா பழிவு செல்ல சொல்லியிருக்கிறாங்க வெங்காயத்தையும் வெள்ளப்பூண்டையும் சாப்பிட்டுட்டு பள்ளிவாசலுக்கு வராதுங்க ஏன் தெரியுமா அதனுடைய நாற்றம் காற்றலைகளால் கலந்து அடுத்தவர்களின் இதயத்தை காயப்படுத்தின காற்றலைகளால் கூட அடித்தவர்களின் இதயத்தை காயப்படுத்தக்கூடாது என்று நினைத்தவர்கள் தான் கண்மணி நாயனம் செல்லலாம் அப்ப இஸ்லாம்ல என்னங்கிறதுக்கு இதை ஒரு பெரிய உதாரணம் இருக்க இப்ப நாம வந்து ஓதுனா வீடியோ குடிச்சுக்கொண்டு பக்கத்துல இருக்கவங்களுடைய நிலை என்னாகும் என்பதை எண்ணி பார்த்தோம் அதனால பீடி சிகரெட்டை குடித்து விட்டு சும்மா வாய்ப்பு கொடுத்துட்டு அந்த வாடையோடு வந்து கொள்வது மக்களும் அது மாதிரி பள்ளிவாசலுக்குள்ள உட்காந்து பேசுவது வீண் பேச்சுக்கள் பேசுவது பள்ளிவாசல்ல அமர்ந்து வியாபாரம் பேசுவது இந்த போனை வச்சுக்கிறா எவ்வளவு கொடுக்குற என்று அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கும் போதே பயான் மாதிரி அங்க ஒரு பிசினஸ் நடத்தணும் இது நோக்கியாவா இது சாம்சங்கா முடிச்சு தா இதுக்கு இவ்வளவு வேலை இது மக்ரூவ் பள்ளிவாசல் வந்து வியாபார ஸ்தலம் அல்ல அதனால இந்த விஷயத்தில் இதை போன்று பள்ளிவாசல்களை தவறான காரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது பள்ளிவாசலுக்குள்ளே வந்து புக்குகளை போடுறது பள்ளிவாசலுக்குள்ளே பல கடைகளை போடுவது இதெல்லாம் மார்க்கத்திலே கூடாது மக்ருமான காரியங்கள் அதே நேரத்தில் ஒரு மனிதர் நிர்பந்தமாக பள்ளிவாசலில் உறங்குகிற சூழல் வருகிறது சபராடிகள் பள்ளிவாசலில் உறங்கலாம் இவர்கள் கடிதமானால் எத்திலமாகி விட்டால் என்ன சட்டம் என்றால் உடனே எழுந்து சென்று தயமம் செய்து கொள்ள வேண்டும் பள்ளியை விட்டு வெளியேறிவிட வேண்டும் தயமம் செஞ்சு மீண்டும் பள்ளிவாசலு படுத்துக்கூடாது ஏனென்றால் பள்ளியினுடைய குடும்பத்தை நாம் காக்க வேண்டும் அதனால கடிதமானவர்கள் பள்ளிகளை தங்குவதற்கு மார்க்கத்தில் அனுமதியில் ஆறாம் அதனால் பள்ளியை விட்டு வெளியே ஜனாதா தொழுகை பள்ளிவாசலுக்கு வருகிறதை எப்படி தொலை என்ற வெளிப்பள்ளிகள் வைத்துத்தான் தொலை வைக்க வேண்டும் ஜனாதா தொழுகை முடியாத பட்சம் வெளிப்பள்ளியில் வந்த இடம் இல்லை ஆள் இல்லை என்றால் முடியாத பட்சம் இருந்தால் உள் பள்ளியிலே கொள்வதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறது பள்ளிவாசலு குரானின் வசனங்கள் எழுதலாமா என்றால் அரபு இளே வசனங்களை பள்ளிவாசலினுடைய சுவர்களிலே எழுதக்கூடாது அதனுடைய தர்ஜுமாக்களையும் எழுதுவது குறித்து சில உளமாக்கள் கடுமையாக விமர்சிக்கிறார்கள் அதனால வேறு ஏதாவது ஒழுக்கங்கள் ஆதாபுகள் இது விஷயங்களை எழுதுவது தவறில்லை குரானையோ அதிசையோ ஏன் என்று சொன்னால் பள்ளி வந்து எச்சம் போடும் அது மாதிரி காக்கை குருவிகள் எச்சம் போடும் அந்த குரானினுடைய வசனத்தை உதாசீனப்படுத்துகிற சூழல் ஏற்பட்டு விடலாம் அதனால் இதெல்லாம் மக்குரு என்று எழுதி காட்டுகிறார் மற்ற ஒழுக்கங்களை தாராளமாக எழுதலாம் பள்ளிக்குள்ளே நுக்கூசாத்துகள் நிறைய எழுதப்பட்டிருக்கிறதே அல்லாவின் உடைய திருநாமங்கள் எழுதி வச்சிருக்கிறாங்களே இரு விஷயமாகவும் மார்க்கம் இது மக்ரூஃப் என்று சொல்கிறார் ஏனென்றால் தொழுகையாளிகளுடைய கவனத்தை அதன் பக்கம் இழுக்கிற அமைப்பு இருந்தால் இதையும் மார்க்கம் கண்டிக்கிறது இந்த நிலை கூடாது என்று மார்க்கம் பணிக்கிறது இதே நேரத்தில் பள்ளிவாசலை கூட்டுகிற பொருள் சுத்தமா வச்சுக்கிறது நம்முடைய கடமை அதனால பெருமானா செல்லா சொன்னாங்க சகாபாக்களில நீங்க அவங்களுடைய வரலாறே பாருங்க பள்ளிவாசல கூட்டாத சகாபி யாருமே கிடையாது சொல்லிட்டாங்க நாளைக்கு ஊருளின் பெண்களை நீங்கள் மணக்க வேண்டுமா வேண்டாமான்னு கேட்டாங்க பெருமானா சகாபாக்களை பார்த்து யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா நாயகமே ஊருளினா இங்க இருக்கிற நாசமா போன பொழைகளையே நாங்க உடப்பாட்டுகிறோம் இது ஊருள்களா அதனால கண்டிப்பாக மணக்க வேண்டும் நாயகமே மணக்க வேண்டுமானால் அவர்களுக்கு மகர் கொடுத்தாக வேண்டும் அதுதான் பள்ளிவாசலை கூட்டுவது என்றார் சொன்னா பத்தாதா சகாபாக்கள் போண்டி போட்டுட்டு கூட்ட யார் எத்தனை தடவை அதனால பொதுவாகவே இறை நேசர்களை நீங்கள் பார்த்தால் பள்ளிவாசலை கூட்டுவார்கள் துண்ட வச்சாவது அடித்து கொஞ்சமாவது தூசிய போக்கிருவாங்க எதற்காக சொன்னா நாளைக்கு ஊரில் எங்களுக்கு மகர நான் கொடுத்திருக்கிறேன் யார்லாம் என்று காட்டுவதற்காக அதனால பள்ளிவாசலை கூட்டுகிற பொறுப்பை எடுப்பவர்களுக்கு நிறைய சிறப்பு இருக்கிறார் காபத்துள்ளாவினை கூட்டுகிற பொறுப்பை யார் எடுக்கிறார் அந்த நாட்டு அரசர் கூட்டுகிறார் அவருக்கு ஊரில் தேவை நாட்டுக்கு அரசராக உலகத்தில் இருக்கலாம் ஆனால் அங்க இருக்க முடியாது இல்லையா இதை போன்று இன்னொரு விஷயத்தையும் நாம் பார்க்க வேண்டும் இன்றைக்கு நிறைய இடங்கள்ல பள்ளிவாசியை அடத்த பேங்குக்கு வாடகை கொடுக்கிறது சில இடங்கள்ல பார்த்தா பள்ளிவாசலுக்கு மேல் தளத்தையே கீழே பள்ளிவாசல் நடக்குது மேல பேங்குக்கு வாடகை இது அறவே கூட அது மாதிரி பள்ளிவாசலினுடைய இடத்தையும் பேங்குக்காக வேண்டி வட்டி சார்ந்த விஷயங்களுக்காக வேண்டியும் கொடுப்பதை மார்க்கும் கண்டிக்கிறது மேல பள்ளிவாசல் கட்டிடலாமா என்ற ஒரு ஊரிலே பயங்கரமான பிரச்சனையாக நடந்து கொண்டிருக்கிற செய்தி இது இன்னைக்கு இப்ப கபரஸ்தான் பள்ளிவாசல் எல்லாம் கட்டுறாங்களே இது எப்படி என்று கேட்டா நிர்பந்தமான சூழ்நிலை கீழே தோண்டி அதில் இருக்கிற எலும்புகளை எல்லாம் எடுத்து வேறொரு இடத்திலே அடக்கம் செய்துவிட்டால் வேறொரு இடத்திலே போட்டு அடக்கம் செய்துவிட்டால் நிர்பந்தத்திற்கு கூடும் நிர்பந்தம் இல்லாத தோற்றத்திலே தடுக்கிறது எனவே அன்பிற்குரியவர்களே பள்ளிக்கு கொடுக்கிற ஒழுக்கங்களை கண்டிப்பாக கொடுத்து அல்லா அருளையும் அன்பையும் பெறுகிற நன்மக்களால் அல்லாவிட்டார்கள் الحمد لله رب العالمين اللهم اللهم على سيدنا محمد و و السلام السلام, و و السلام. الجلال அலமது اللهم حبب إلينا الايمان وزينه في قلوبنا وكره إلينا الكفر والفسوق والعصيان واجعلنا من الراشدين واجعلنا من الممدحين واجعلنا من الفائزين واجعلنا من المتقين واجعلنا من عبادك الصالحين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله عليه وسلم على خير الخلق سيدنا محمد وعلى آله واصحابه اجمعين الحمد لله رب العالمين صلى الله وعلى சலம் வாமலம் சலம் வா வன மோம்மது சலம் மா மனி மதலம் சலமா